सद्गुस्वामी गुरकृपया अणगिरनाड़ीय खंदर अनुभूति कुमरा कुमरा मृगाचरण व्लिदेवनाकास्मरण जय जय सुब्रमण मयूरादिूम महावाक्यगूम मनोहरदेह महचिदेहम महीदेवेव महाद महादेवभाल பதேலோகபாலம் ருகாச்சரணம் நித்தம் குபரா குமரால நேத்திக்கு பார்த்த அந்த செய்யுள் பாசுரம் ஏழாவது கெடுவாய் மனநே கதிகள் கரவாதி இடுவாய் வெடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதன் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையா வையுமே கெடுவாய் இடுவாய் சுடுவாய் விடுவாய் விடுவாய் இப்படியெல்லாம் சொல்லப்படுது என்ன ரெண்டு விஷயம் காமிச்சார் ஒன்று கொடு உங்கள்கிட்ட இருக்கிறது அத்தனையும் கொடுத்துரும் முடிய வரைக்கும் ரெண்டாவது பரமேஸ்வரனை அந்த பரமேஸ்வரனான அந்த கந்த சுவாமியை சொந்த சுவாமியை நினை இதனால் பழைக்கிற வழி இதுதான் அப்போ நம்முடைய அந்த ஜனன மரண கஷ்டத்தை வந்து ஞானாகனியால் தக் தக் தக்த கர்மானின்னு சொல்கிற மாதிரி பொடி வினைகள் சஞ்சிடம் பிரார்த்தம் ஆகாமி எல்லாத்தையும் விட்டுட்டும் அனுபூத்தி அடைவாயின்னு சொல்கிறது அவர் கடைஞ்சிட சொல்கிறார் அவர் அதுதான் விஷயம் என்னென்னா அந்த நம்ம அருண்கிர்ணாதர் கடைஞ்சிர சொல்கிறார்வர் உண்மையாக எவ்வளோதில் சொன்னாலும் தகும் இவர்கள் வந்து திருப்புகள்லாம் அழகாக உருகி நம்ம ராகத்தோடு பலவிதமான ராகத்தோட நல்லா அழகாலலாம் பாடலாம் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கலாம் முழுக்க அவருடைய அனுபூத்தி அதாவது அருணகிரநாதருடைய அவருடைய கவிகள் விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த கந்தர் அனுபூத்தியினுடைய ஒரு உயர்வு இருக்குது அது வந்து உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு தரமும் பார்க்குற போது அதன் உயர்வைன்னு நினைக்கிறேன் அதாவது அருணகிரிநாதருக்கு கந்தன் செய்த ஒரு கிருப்பையும் அவர் எந்த உயர் அதாவது ஐயஸ்திலெல்ல இருக்காருங்கிறதையும் அதே மாதிரி இது வந்து எப்படி வந்து ஒரு பெரிய பிரகரண கிரந்தத்தை காமிக்கிறாரதுங்கிறதையும் பார்த்து அப்படியே முயன்றுந்து போகிறேன் அதனால் மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயங்களை சொன்ன விஷயங்களே திரும்பி வரும் ஏன்னா அப்படி ஒரு ஒசத் ஒசத்தியான ஒரு விஷயம் காண்பிக்கிறார் அதாவது சர்வசாதாரணமாக மெய்ப்பொருள் பேசியவான் இன்னிக்குண்டான இதில் காமிக்கிறார் நேத்திகை சொன்னதை ஒரு தடவை பார்த்துருவோம் நேற்றிகை பாட்டு முந்த முதல் நாள் சொன்னதை ஒரு தடவை சொல்லிட்டு பின்னால் அன்னிக்குண்டான இது வந்து ரெண்டு தடவை சொல்லி இப்படி பண்ணிடுவோம் எப்போ இப்படி கோத்து சொல்கிறது உண்டு அது கெடுவாய் மனநே கதிகள் கரவாதி இடுவாய் விடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நடுவேன் வேதனை தூள் படவேன் விடுவாய் விடுவாய் வினையா வினையாவையுமே இன்னிக்குண்டான பாசுரம் அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிரமம் கெடமை பொருள் பேசியவா குமரன்கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருளுதான வநாசகனே முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிரமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன்கிரிரிரி ராஜ குமாரி சமரம் பொருளுதா நவநாசகனே பிறவி மயக்கம் அது போகிறதுக்காக இதை வந்து பிரார்த்தனை பண்ணுறாப்பில் அவர் சொல்லக்கூடியது இந்த ஒரு பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இந்த பிரயோஜனம் என்ன பிறவி மயக்கம் போகிறது இதில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப வசத்தியாக அடியேன் பார்க்கிறேன் என்னென்னா அந்த மெய்ப்பொருள் பேசிய வாங்குது அதுதான் அந்த கோலே கோலே அதுதான் கோல ஒரு மனுஷனுக்கு இந்த மனித பிறவை கிடைத்து அதுவும் பாரத கண்டலை கிடைச்சி கோலே மெய்ப்பொருள் பேசியவான் இருக்கு இல்லையா டேரக்டாக ஞானத்தை அடைஞ்சாச்சு யாரு குமர அருணகிரிநாதர் அவர் என்ன பண்ணார் என்ன சாதனை பண்ணார் அவர் என்ன பண்ணார் என்ன கர்மா என்ன இதெல்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணப்புறம் பக்தி அவர் பிறகி வந்ததே அவருடைய குமரனுடைய ஒரு புகழ் அந்த அவனுடைய இதை வடிவம் அருள் வடிவம் அவனுடைய ரூப லாவண்யங்கள் அவனுடைய கல்யாண குணங்கள் அவன் செய்த திருவிளையாடல்கள் அவனால் ஏற்பட்ட இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட நன்மை அவருடைய கருணை அருள் இதை பற்றி அவர் பாடின்னு போனார் அந்த புகழ் பாடினார் அதுதான் திருப்புகழ் அதாவது கீர்த்தி கீர்த்தி பாடினார் அதுதான் சீக்கிரத்தை பல ஆலயங்களில் பாடினார் சிவாலயங்களில் முருகன் உண்டு முருகன் இருக்கிற இடத்துல சிவாலய சிவபெருமன் உண்டும் அதனால் அது ரெண்டும் பரஸ்பரம் ஒன்று தானே அது பாடினார் அப்புறம் வந்து முருகனை சேர்ந்த மற்ற வேல் மயில் தெய்வா தேவசேனா வழி சேர்த்து பாடினார் மற்றவர்களில் பெரிய முருகனடியார்கள்லாம் பாடினார் வேல் மாறல் இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த அவர் அடைந்த மனுஷன் அடையக்கூடிய ஒரு ஒசத்தியான அந்த ஆத்ம அனுபவம் இருக்க அதை வந்து இங்கே தான் தெரியுது இந்த கந்தன் அனுபூதி தான் தெரியுது அது மூணு ஸ்டேஜில் பார்க்குறது அவர் அனுபூத்தி அடைவதற்கு கந்தனை அடைந்து அனுபூதி அடைவதற்கு முன்னால் இருந்தது கந்தனால் அனுகிரகம் பண்ணப்பட்டு அனுபூதியை அடைந்தது கந்தனிடம் அனுபூத்தி அடைந்து முடிந்தது அது மூணு இடத்துலையும் அப்படி காமிக்கிறார் மூணையும் இந்த முழுக்க இந்த கந்திர அனுபூதியில் அப்படி ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு முழுக்க அப்படி பரவி இருக்கு அப்படி காமிக்கிறார் அமரும் பதிகேள் அகமாம் எனும் இவ்விரமும் கிடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராஜ குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே அப்புறம் இந்த குமராங்கிற நாமா இருக்கேன் ஒசத்தியான நாம அதில் சந்தேகமே கிடையாது அந்த குமரங்கிற நாமா வசத்தியான நாமா குமாரே சி சோனஞ்சகஸ்கண்ட சேனா அப்படியே சக்திமானே அப்படியே சொல்றார் ஆச்சாரியானும் அந்த புஜங்கத்தில் அந்த குமரங்கிறதுக்கு நிறைய வார்த அர்த்தைகள் அர்த்தங்கள்லாம் காமிக்கிறார்கள் அமர்தல் அமர்தல் அமர்தல்னா அது வந்து தங்குதல் அது வந்து விரும்புதங்கிற வார்த்தையும் சொல்கிறார்கள் தங்கி இருப்பதுங்கிறது சொல்கிறார்கள் பற்றிங்கிறது ஊர் அவரவர்கள் பிறந்த ஊரில் பற்று இருக்கும் இடப்பற்று அப்புறம் அப்படி இருக்கு கேளுக்கிறது நம்ம நம்ம வசிக்க விரும்பக்கூடிய வீடு ஊர் சுற்றம் வீடு இவைகளெல்லாம் பார்த்து மயக்க மயக்கமடைகிறோம் மெய்ப்பொருள் பேசினார் அந்த அப்படிப்பட்ட பேசினவன் குமரன் குமரன் தான் மெய்ப்பொருள் பேசணும் குமரன்கிற சப்தத்திற்கும் அஞ்சு வகையான அர்த்தங்கள் இருக்கு கூங்கிற வார்த்தைக்கும் உலக மாயைங்கிற உண்டு மாங்கிறது போக்கடிக்கிறார் பிரமரங்கிறது உலக மாயை போக்கடிக்கக்கூடியவன் அந்த குமரன் தான் அப்போது இந்த கிரிராஜகுமாரியான பார்வதியினுடைய பிள்ளைருக்கான குமரன் அவன் தான் ஜென்ம ஜன்மஜன்மாக வந்து வரக்கூடிய மயக்கத்தை போக்குவிட்டான் சமரம் பொருதானவர் நாசகன் என்ன சமரம் தான் தான் சண்டை அதான் நிறைய தாரகாசுனோட சண்டை சிங்கமுகாசுனோட சண்டை பானுகோபனோட சண்டை சூரபத்மனோட சண்டை அது காமிக்கிறது என்ன கோபம் அடங்காமி லோகம் இப்படி குணங்கள் துர்குணங்களோட அப்படி துர்குணங்களோட நம்ம சண்டை போட ஒன்று இருக்குது அதை நீக்கணும் அசுரளோடு சண்டை போடுறது அண்டவனான குமரன் மெய்ப்பொருள் பேசியவங்க தான் அப்படி பேசிய ஞான பண்டிதன் சிறியனுக்கும் ஞானத்தை சொல்லி இவ்வளவு காலமாக வச்சிருந்த இந்த மயக்கம் ஏதாவது காமக்ரோதலோபம் வரவாச்சரியும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட எல்லா இதைகளையும் போக்கக்கூடிய அளவில் அப்புறம் அகம்மாமான்னு சொல்லப்பட்டது எல்லாத்தையும் போக்கு இதை பார்த்து அண்டவனே ஒருபோதும் நான் இன்னமே பயங்க மாட்டேன் அப்படியும் அருணகிரிநாத் சொல்லிக்கிறார் நம்ம சொல்லிக்கிடமே அதுக்காக அருணகிரிநாதருக்கு நான் டைரக்டாக அனுகிரகம் இருக்கார் கண்ணன் அப்போது அகமாம் எனி பிரமம் கெடை அதுதான் இந்த பாசுரத்தினுடைய பிரார்த்தனை அகமாம் எனும் இப்பிரமரம் கிடையாது தேவி மகாத்மயத்தில் மூணு கேரக்டர் தான் உண்டு மூணு கேரக்டர் தான் உண்டு இதே சுமேதனு ஒரு வைசியன் சுரதன் ஒரு ராஜா அப்படி ஒரு குரு அவர் குரு இந்த ராஜா பெரிய சேனை இருந்தாலும் மேச்சர்களால் அடிபட்டு ராஜை இழந்து வந்துடுவான் இதுக்கு காட்டுக்கு மேத சுமேத இது சுமேதுங்கிறதான் குரு சுமேதிங்கிற சுசமாதி சமாதிங்கிறவன்னா வை வைணி ஒரு மர்ச்சண்ட்டு வணிகன் வணிகன் வீட்டு குடும்பத்தாரில் வெட்டி விரட்டி விடக்கூடும் அதில் என்ன ஆச்சரியன்னா சுமேதுங்கிற குரு அவர்தான் நான் என்னும் இந்த கஷ்டம் வர்றத அவர்கள் ரெண்டு பேரும் சொல்வார்கள் என்னுடைய ராஜ்யம் என்னுடைய கோஷம் என்னுடைய ட்ரெஷர் என்னுடைய இதெல்லாம் போயிட்டு போயிடுத்தே ராஜ்யம் போயிடுத்துன்னா ராஜா கேட்பார் இவர் வந்து பணம்லாம் போயிடுச்சேன் குடும்பம்லாம் அப்படி சொல்கிறார் என்ன பண்ணுற அப்படிங்கிறது அப்புறம் வந்து உபதேசம் பண்ணுவார் மூணு விதமான சரித்திரங்களால் உபதேசம் பண்ணுவார் அந்த சுமேரஸுன்னு சொல்லப்பட்ட குரு முனிவர் தபஸ் பண்ணுவார்கள் அப்போ அந்த அன்னை அம்பாள் தரிசனம் கொடுத்த போதும் அவர் த ராஜன் தான் கேட்பார் அந்த ராஜா அவர் அடுத்த மனுவும் அவராக இப்போ இருக்கிற மனுவும் வந்து ஏழாவது மனு வை வைவேஸ்வர மனு அடுத்தாவது சாவரணி மனு அவரை வருவார் அந்த ராஜா சூராதன் இவர் என்ன நான் எனும் நான் என்னதுங்கிற பற்றை வெட்டுடும் எனக்கு வந்து ஞானத்தை கொடுணும் அதுதான் ஆச்சரியமான விஷயம் தமிழில் எங்கள் என்னுடைய தாயார் பாடிப்பார் அதை பார்த்தா எனக்கு பிடிச்சார் அதை பிடிச்சி அதுக்கப்புறம் உங்கள் கத்துனேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து செண்டிப்பார சப்தசி பாறைனை அது ஏதோ போயிட்டு இருக்க மாட்டேன் அதோ ஓடின்னு போயிட்டு அதெல்லாம் சரியான முறையில் ஏதோ போயின்ட்டுருக்கு ஆனால் எங்கள் மூலமாக அடைந்தது அது சுமேத சுமா சமாதி சமாதிங்கிற அந்த வணிகன் அவன் அந்த பிரார்த்தனை பண்ணுவனே ஞானம் வரும் அப்படின்னு அப்படி கஷ்டப்பட்ட இதை நம்ம ஐயா இருக்காரு கருணா கருணாகர கடவுளான சொந்த கடவுளான கந்த கடவுள் ரொம்ப சர்வ சுலபமாக அருணகிரணிற்கு அனுகிரகம் பண்ணார் சிருஷ்டி திருசம்ஹாரம் திரோதான அனுகிரகம் அப்படின்னு சொல்லப்பட்ட பஞ்சகிரக பரா பஞ்சகிருத்திய பராயணான்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட பரமேஸ்வரன்னா முருகன் அவர் செய்யக்கூடியது என்னென்னா நம்ம இந்த ரெண்டு வினைகளை நீக்கி அகம் அம்மா அப்படின்னு அப்படி காண்பிக்கிறார் இந்த பாட்டில் இந்த விடுதலை அப்போது ஊர் உறவினர் வீடு அப்படிங்கிற மயக்கத்தை அந்த சத்தியத்தை மெய்ப்பொருளுங்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு அந்த பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை சொல்கிறது போனிடுது சத்தியம்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்துவை அந்த பரமாத்மாவை தான் குறிக்கிறது பிரம்மத்தை தான் குறிக்கிறது அந்த பிரம்மம் தான் சிவபரம்பருள் அந்த சிவபரம்பொருள் தான் முருகர் பரம்பருள் அதுதான் சரவண பவான் சொல்லப்பட்ட அந்த குமரக்கடவுள் அவனுடைய நாம அவர் சொல்லி சொல்கிறது அவர் தான் குருவாக இருக்கார் இருந்து உபதேசம் பண்ணுறார் எப்படி தட்சிணாமூர்த்தியாக கடவுளே இருந்து உபதேசம் பண்ணுறாரோ அங்கே கைலாசத்தில் சவுனு சவுனகாதிகரிஷி இது சனகாதிரிஷிகளுக்கு நாலு சொல்கிறாரோ அப்படி இவர் வந்து சொல்கிறார் அதனால தான் சொல்கிறேன் பல இப்படி புரட்டுகிரட்டு எப்படி பார்த்தாலும் பல கோணங்களில் பார்த்து சொல்லணும் அருணகிரிக்கு கிடைத்த ஒரு அனுபவம் அருணகிரி கிடைத்த ஒரு ஒரு ஆசி அருள் நினைத்தே பார்க்க முடியாது அதே மாதிரி இவர் பாடின இந்த கந்தர் அனுபூத்தியும் அவ்வளோ ஒரு வசத்தி அப்போ மெய்ப்பொருள் பேசி நீக்கிய குமரம் அப்படின்னு அர்த்தம் சும்மாயிரை சொல்லற நின்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் வருகிறேன்னு அந்த இடத்துல பிரம்ம ஜானத்தையும் அந்த குமரக்கடவுள் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இதுதான் சந்தேகம் இல்லாமல் அடியேன் உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்போது மெய்ப்பொருள் பேசிய குமர பர்வதராஜன் பர்வதராஜன் கீமவான் அவனுடைய புத்தி பார்வதி அவனுடைய பிள்ளைய இந்த சண்டையில் போரில் எடுத்து வந்த அசுரர்களை நாசம் செய்வதம் நீ ஆமாம் எல்லாத்தையும் ஏதாவது பகவத்கீதையில் சொல்கிறான் வந்து தர்மத்ரானாய தர்மஸ்தாபனாய காமிக்கிறான் ஆமாம் அப்போ சிஷ்ட ரக்ஷணம் துஷ்ட இது துஷ்ட நிபரணம் துஷ்டர்களை ஒழிக்கணும் சிஷ்டர்களை காப்பாற்றணும் அதுக்காக பண்ணுறாங்க அப்படி வந்த உலகத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணு அப்படிப்பட்டேன் ஏ குமரக்கடவுளே அசுரர்களை நாசம் செய்வனே நீ உபதேசம் பண்ண விதம் தான் என்னையாது ஆச்சரியமாக சொல்ல ரெண்டுமே அம்மா பொருள் ரெண்டும் மெய்ப்பொருள் உபதேசம் பண்ணாது அதுதான் சொல்கிறார் அப்படியும் குமரன் அதான் குமரக்கடவுள் நீராஜகுமாரன்னா மலை அந்த இவான் மலையரசனுடைய புத்திரியான பார்வதியினுடைய புத்திரன் சமரம் பொருதானவன் ஆசகனைனா போர் அழித்தவனே அவரும் பார்த்திங்கன்னா நான் விரும்பக்கூடிய ஒரு கேள்னால் சொந்தக்காரர்கள் கேள் உறவினர்கள் அகம் ஆம்னால் நான் சொல்லப்பட்டேன் இப்பிரமம் பிரமங்கிறது தான் சரியான சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் வரைக்கும் இப்பிரமம்னு வரும் இந்த மயக்க அறிவு பிரமம் அந்த அதாவது பிரமம் என்ன அகம் மாமா அப்படிங்கிறது அகங்கிறது அந்த உணர்ச்சி அந்த உணர்வு உங்கள்கிட்ட ஒரு இருப்பு தெரிகிறது நான் ஒரு உணர்வு வந்து நன்றாக தூங்கி எழுந்த உடனே வருது இல்லையா அந்த உணர்வு இருப்பு அதுதான் அதுதான் அந்த பிரம்ம பரம்பருடைய பிரதிபிம்ப பிம்பமான உணர்வு அந்த தான் சைத்தன் நிம்மதி மமங்கிறது இந்த சரீரத்தோடு சேர்ந்த சம்பந்தங்கள் அதுதான் அது மனை மக்கள் வீடு வாசல் பரவி பதவி பங்களா பதவி எல்லாம் நல்ல விஷயம் இது மயக்கம் இந்த மயக்கம் அறிவு கெட்டு ஒழியுமாறு மெய்ப்பொருள் பேசியவா அந்த அதாவது சத்தியமான வஸ்துவானை பற்றி சத் அதாவது பிரம்ம ஜானத்தை எனக்கு இப்படி உபதேசம் பண்ண சக்தி படைத்த ஹே பிரபோ குமரா அதான் அது ஆச்சரியமாக இருக்கியா அப்படிங்கிறார் இந்த அப்படிப்பட்ட குமார கடவுளும் அந்த மல அந்த ஹிமானுடைய புத்தியான பார்வதியினுடைய அழகான தீர்ப்புதல்வரான சண்டை செய்த அசுரர்களை அழித்தவரும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நான் விரும்பக்கூடிய ஊர் விரும்பக்கூடிய மனைவி மக்கள் இப்படி வேண்டிய சொந்தக்காரர்கள் சுற்றத்தினர் இப்படியும் என்னுடைய பதவி என்னுடைய செல்வங்கள் என் வீடு காரு பங்களா நிலம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய புறப்பற்று அப்படியும் நான் சொல்லப்பட்ட அகப்பற்று அகப்பட்டது தான் அகங்காரம் அபிமானம் அபிமான அகங்காரம் அதுதான் அகங்கார அபிமானம் இதெல்லாத்தையும் ஒழியற மாதிரி அப்படி முழுக்க போகிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுதான் சர்வசாதாரணமாக கிடைச்சது அதுதான் மறுபடியும் சொல்லணும் இது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அகம் சொல்லப்பட்டது இது எங்க இருக்கு? இந்த உங்களை என்ன சேர்ந்ததுன்னு இருக்கிற இல்லையா பகவத் சிருஷ்டியில் எல்லாம் பகவத் சிருஷ்டியை சேர்ந்தது குமரனுடைய சிருஷ்டியை சேர்ந்து என்னதுன்னு சொல்லிக்கிறது என்ன இருக்குது ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது அதுவே ஒரு மாயை அதுங்கிறது என்ன இருக்குது இந்த சரீரம் நானா இல்லை மனசு நானா புத்தி நானா சித்தம் நானா அகம் காரணம் படுறோமே ஒரு மார்பு தட்டிங்கிறது அதுவும் நானா ஒன்றும் இல்லை அந்த சைத்தன்யமும் அவர்கிட்ட இருந்து வந்தது குமர கடவுள்கிட்டேர்ந்து அப்போ நான் சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை என்னது சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ப்ரமம் அது அவனுடைய மெய்ப்பொருள் அறிவு கொடுத்தான் மெய்ப்பொருள் பேசிய அந்த அருள் சக்தி அதனுடைய தன்மை என்னால் ஆச்சரியமாக அப்படி சொல்கிறார் அருணகிரிநாத் செய்த உபதேசம் இந்த இடத்துல காமிக்கிறார் அமர்தரெல்லாம் விரும்புதல் அமரும் பார்த்திங்கன்னா அவரும் கேள்வி சேர்த்துக்கணும் இந்த பிறந்த ஊர் மனைவி மக்கள் வீடு வாசல் பதவி வங்கடா பணம் இதெல்லாம் அவர்களுக்கு வீடு நிலம் போலம் அப்புறம் சகலவிதமான சொத்து எல்லாம் இதெல்லாம் புறப்பற்றுகள் வெளியில் இருக்கக்கூடியது அகப்பற்று தான் நான் என்னது அபிமானம் நான் சொல்கிறேன் நான் நான் வந்து இந்த அனுபூத்தியை சொல்கிறேன் சொல்கிறது நல்லா இருக்கா இல்லையா இது நான் பலரும் எல்லோரும் கேட்குமே அப்படிங்கிறதான் அகப்பற்று அது இல்லாமல் அகங்கிற சொல்லுக்கு வீடுங்கிற ஒரு அர்த்தம் உண்டு இப்படி இருக்குது புறப்பட்டு அகப்பற்று ரெண்டுமே ரெண்டுவை பற்றுகளும் இதான் ஆசை தான் அகங்காரம் அமங்காரம் தேகாத்ம புத்தி கேகாத்ம புத்தின்னு பாகவதத்தில் சொல்லபோது சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில் தேகாத்ம புத்தியாக தான் அகப்ப கேகாத்ம புத்தி இது அருந்தாதான் பிறவி அறுக்கும் அப்போ நான் என்னது இது முதல்ல முழுக்க கட்டாயப்படணும் அது போனால் தான் நம்முடைய ஜனன மரணம் அரு அறுபடும் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் பற்று நிலையாமை காணப்படும் திருக்குறள் அற்றது பற்றினில் உற்றது வீடு பற்றவா வேரோடும் பசையேற பிறவி போய் முற்ற குடல் இப்போ பிரமங்கிறது மயக்கம் அதாவது இல்லாதது இருக்குங்கிறது இருக்கிறது இல்லாத நினைக்கிறது தான் ஒரே மயக்கம் கோபமும் கோபத்தால் மயக்கம் வருது மூன்று குற்றம் காமிக்கிறார் திருமூலர் சொல்லுது மூன்றுல குற்றம் முழுதும் நலிவன மான்று இருள் தூங்கி மயங்கி கிடந்தன மூன்றினை நீக்கினர் நீங்கினர் நீக்கினர் நீங்காதார் மூன்றில் உட்பட்டு முடிகின்றவாறு அதுதான் விஷயம் அதுதான் கஷ்டப்படும் அதனால தான் அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த இதில் அந்த சுற்றுழலை அப்படியே மாட்டின்னு காமம் வெகுளி மயக்கம் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மூன்று குற்றங்கள் இந்த மயக்கங்கிறது பிரமம் அதற்கு மூலமானது இந்த ஆணவ மரத்தினுடைய காரியம் அவிச்சியாகிய மயக்க அறிவானது நிலையில்லாத வத்துவை நிலையானதாகவும் தூய்மை இல்லாதவத்து தூய்மையானவாகவும் துன்பத்தை இன்பமும் தானில்லாதவற்று தானும் உள்ள லோ லௌகிக மாறுபட காணக்கூடிய ஒரு அறிவை தான் விபரீத ஜ்யானம்னு சொல்லுவார்கள் விபரீதமாக நினைக்கிறது சத்தியமாக இல்லாத சத்தியம்னு நினைக்கிறது சத்தியத்தை சத்தியம் இல்லாத நினைக்கிறது தான் விபரீத ஜ் இந்த அறிவு சுட்டறிவு இதுதான் அறிவு சுட்டறிவு காரணமாக நான் அகங்கிற நான்கிற அகங்காரம் இந்த வஸ்துக்கள்லாம் என்னதுங்கிற மமக்காரமும் இருக்குது தான் தேகாத்மகுதி கேகாத் பகுதி சொன்னது அப்போது இதெல்லாம் போகிற மாதிரி மயக்கறிவு போகிற மாதிரி அடியோடு அழியிற மாதிரி எனக்கு சத்தியமான வஸ்துவ உபதேசம் அதுதான் பிரம்ம ஜானத்தை ஆத்மஜானத்தை பிரம்மஞ்யானத்தை உபதேசம் பண்ணார் அது நான் எப்படி வந்தது சும்மா இரு சொல்ல என்றாலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்திலுமே அது வந்து வே மேலந்தவாறு பார்த்த அர்த்தத்தை அது புரியலை அதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உள் பொருளும் சூக்ம தத்துவம் அனுகிரகம் அவருக்கு அனுகிரகம் இருக்கார் அனுகிரகம் பண்ணி பிரம்மத்தில் ஆச்சாரியால் வந்து அஞ்சு ஸ்லோகத்தில் பிரவேசம் பண்ணுறார் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மனை தீயத்தாமல் முடிஞ்சிடும் அப்படின்னா எனத்தோம் அந்த பரம்பொருளத்தில் அப்படியே நிலைத்து இருன்னு அப்படி தான் நிலைத்திருந்தார் பிரம்மணி தியட்டாம் இஸ் ஈக்குவல் டு இந்த அருணகிரநாதரை செய்த கந்தர் அனுபூத்தியினுடைய அந்த அனுபூதி அதுதான் விஷயம் இதுக்கு இதுதான் உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படியே வந்து தப்பாக சொல்லி இருந்ததாக நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்போது இப்படிப்பட்ட மயக்க ஞானம் இருக்க அதாவது பிரமமாக இருக்கக்கூடிய விபரீத ஜானம் அடியோடு போகிறதுக்கு சத்தியபத்து பிரதேசம் பண்ணான் அதனால் இந்த இதே மைப்பொருள் பேசியை வாங்கிறதுக்கு எட்டாவது பாட்டில் வருது பதினொன்றாவது பாட்டில் மைப்பொருள் பேசியா வருது இருபதாவது பாட்டில் மெய்ப்பொருளுக்கு அடியேன் வருது இரு நாற்பத்தி மெய்ப்பொருளுக்கு ஈகுவையோ இப்படி கேட்குறார் அவர் கார்த்திகேயோ மகாசேனகா சரஜன்மா ஷடானனகா பார்வதியன்கந்தகா சீனானி அக்னி அக்னிபோர் கோஹா பாகுலே தாரகஜிதே விசாக சிக்கிவாகனா ஷான் மாதுரஹா சக்திவரகா குமாரகா கிரௌஞ்சதாரன் இப்படி வரக்கூடியதில் வார்த்தை இருக்காது அது வசத்தியான விஷயம் சதா பாலத்வாது குமாரா இப்பொழுதும் இளையவனாக இருக்கிறான் அவன் குமாரன் குச்சிட்டான் மாரதி வா குமாரா அதாவது குற்ற விற்கக்கூடியவர்களையும் நிந்திக்கக்கூடியவர்களையும் அவனை முழிக்கிறான் அதனால் குமாரன் கௌ பிருத்திவியா மாரயதி அப்படின்னு மண் மன்மதவது இவா குமாரான் பூமியில அழகா இருக்கான் அதான் சொல்ல முருகன் அழகா இருக்கான் வசிக்கிறான் அதனால் மன்மதை போல இருக்கான் அதனால குமாரன் கௌ பிரித்திவ்யாம் மாம் லக்ஷ்மி ராதி ததாதி இதிவா குமாரா பூமண்டலத்துல சகலவிதமான சம்பத்தை கொடுக்குறான் லக்ஷ்மி சம்பத்தத்தை அதாவது என்ன ஐ ஐகிகா ஆமுஷ்பிக்கான்னு இந்த லோகத்து சுகமும் பரலோக சுகத்தையும் கொடுக்குறான் அதனால குமாரன் அப்புறம் சதா பிரம்மச்சாரித்துவாத குமாரா எப்போது பிரம்மச்சாரியாக இருக்கானா அதனால குமாரன் இப்படி முருகனுடைய குமாரங்க நாமாக்கல்ல குமாரங்கிற நாம சத்தியும் அதுதான் நம்முடைய தலைப்பில் வந்திருக்கும் நிச்சயம் குமரா குமரான்னு வந்திருக்கும் குமரா இதெல்லாம் வருது அர்ச்சனையில் வரும் குமாரா இதனமாக வரும் அப்படி முருகனுடைய மகாமந்திரமாக இருக்கக்கூடிய ஷடாக்சரத்தையும் இந்த மூன்று இடத்துல நிறுவருது முருகன் குமரன் குகன் என்று ஒழிந்து நாதா குமரா நமக்கு இப்படிலாம் வருது இல்லையா அனுபூதி வாக்கிலிருக்கு அப்படி சொல்கிறது அதனால அவனுடைய ஹீமவானுடைய தபஸுக்கு இறங்கி இந்த லோக அந்த மானசரில் தாமரை புஷ்பத்தில் சின்ன குழந்தையாக தோன்றினால் அவர் வந்து இது காரியத்தை தேவ காரியத்துக்காக அப்படிப்பட்ட ஹிமானுக்கு வளர்த்த பு புதல்வியாக இருக்கிறார் இந்த பார்வதி தாய் அந்த பார்வதி தாயார் பிறந்தவர் தான் நம்ம அண்ணரான குமரக்கடவுள் அப்போ காட்சிபுருக்கும் பதிமூணு பத்னிகள் அவரை தனுங்கிற பத்னி மூலமாக அடைந்தவர்கள் தானவர்கள் அவர் தான் குர அசுரர்கள் அவர்களுடைய குலத்தை அழித்தவனே முருகன் சொல்கிறார் இவர்கள் எப்பொழுதுமே சதா சண்டையிலேயே ஒரு நாட்டம் கொண்டவர் அப்படி சொல்கிறது அதனால் இப்படி இறைவன் முருகவேல் குருவாக இருந்தும் மெய்பொருளை உபதேசித்தான் அதுதான் என்ன ஆச்சரியம்னு ஆச்சரியப்படுகிறார் நமது அருணகிரிநாதன் ஞானஸ்கந்தார்ப்பண மற்றும் சுயல் முருகன் கரோரா